प्रपन्न पारिजाताय कृष्णाय ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமே நம அத்தியமாந்தி தயாோலுத்தவம் भगवान श्री कृष्णर தெவாசுர சம்பத்தை பிரித்து சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னு முகவரையில் பார்த்து ஒன்பது தெய்வீக குணங்களுடைய ஸ்வரூபத்தை பார்த்துருக்கோம் இந்த ஸ்லோகத்தில் அஹிம்சா சத்தியம் அக்ரோதா தியாக சாந்தி அபைஷுனம் தயாபூதேஷு அலோலுக்துவம் மார்தவம் ஹிரீஹி அச்சாபலம் பதினோரு தெய்வீக குணங்களை இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்றார் பகவான் அஹிம்சா யாரையும் ஹிம்ச பண்ணாமல் இருக்கிறது மனதுனால கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது கடினமான விரதம் தான் ஆனால் அதன் மூலம் நம்முடைய தன்னுணர்வை நாம் நீக்கிடலாம் தன்னுணர்வை நீக்கிறதுக்கு இதெல்லாம் முக்கியமான சாதனம் நமக்கு பிறர் துன்பம் கொடுக்கிறதாக இருந்தால் நாமளும் பிறருக்கு துன்பம் கிடைக்கணும்னு நினைப்போம் எனக்கு துன்பம் கொடுக்கிறார்களே அவர்களுக்கும் துன்பம் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆக மனதுல அந்த எண்ணமே வராம இருக்கிறதுக்கு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பாரதியாருடைய இந்த அழகான வரிகளை எப்போ நினைக்கணும் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் நல்ல நெஞ்சு தான் பகைவனுக்கும் அருள் புரி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும் ஆக வார்த்தைகளால் துன்புறுத்தாமல் இருக்கிறது செயல்களால் துன்புறுத்தாமல் இருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் எண்ணங்கள் தானே ஆக செயல்களால் துன்புறுத்துறதுங்கிறது ஒரு பக்குவம் வந்த பிறகு விட்டுருவோம் சின்ன குழந்தையாக இருக்கிற போது நம்மளை யாராவது துன்புறுத்தினா ஓங்கி அடிச்சுடுவோம் கொஞ்ச வயசான பிறகு பக்குவம் வந்த பிறகு அடிக்கிறது தவறுங்கிறது தெரிஞ்சு கட்டுப்படுத்திப்போம் ஆனால் வார்த்தைகளால் சுடுவோம் சில சமயம் வார்த்தைகளாலேயும் சொல்ல முடியலேன்னா மனசுக்குள்ளே பொங்குவோம் கஷ்டப்படணும் மற்றவர்கள்னு அப்படி நினைக்காம அவர்களுக்கு நல்ல அறிவை கொடுக்கடவுளே மனித பிறவியினுடைய நல்ல வாழ்க்கையை அவர்கள் பயன்படுத்துகிறதுக்கு அருள் அப்படி பிரார்த்தனை பண்ணுறதுக்கு பழகிக்கணும் அதுதான் அஹிம்சா அடுத்தது சத்தியம் சயம்னா நமக்கு தெரியும் வாய்மைன்னு திருவள்ளுவர் இதுக்காக ஒரு அதிகாரம் பண்ணிருக்கிறார் அஹிம்சைக்கும் இருக்கு கொல்லாமை இன்னா செய்யாமை இப்படி பல அதிகாரங்கள் திருக்குறளில் அஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது புலால் மறுத்தல் போன்ற அதிகாரங்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு தெரியும் ஆக வாய்மைன்னு சொன்னா பொய் பேசாமல் இருக்கிறது பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று அந்த திருக்குறளை நாம் நினைக்க கடமைப்பட்டிருக்கோம் நம்ம பேச்சில் பொய் கலக்காமல் இருந்ததுன்னா வேற அறச்செயல்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அதுக்காக மற்ற அறச்சியல்கள் செய்ய வேண்டான்னு அர்த்தம் இந்த ஒரு வாய்மை பொய்யாமை என்கிற ஒரு விஷயம் அதாவது மனசில் இருக்கிறத அப்படியே சொல்றது சத்தியம்னு பேர் ஆனால் வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல்னு வள்ளுவர் சொன்னதை மறக்கக்கூடாது நம்ம தேசத்தில் நம்ம ஓட்டவே அதுதான் சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு போட்டிருக்கோம் அது முண்டகோபு நிஷத்து மந்திரத்தோட வார்த்தை அதுக்கு அடுத்தது ஒன்று இருக்குது நான் தம் சத்தியந்தான் ஜெயிக்கும் பொய் ஜெயிக்காதுன்னு அதுக்கு அர்த்தம் அனா சத்தியங்கிறது ஒரு மனிதனைத்தான் சார்ந்திருக்கு சத்தியம் என்கிற குணம் மனிதனை சார்ந்திருக்கிறது அது தனியாக இயங்க முடியாது சத்தியம்ங்கிறது சத்தியமே ஜெயிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் சத்தியத்தை யார் கடைப்பிடிக்கிறானோ அவன் மனசில் அழுக்குகளை எல்லாம் நீக்கிவிடுகிறான் அதன் மூலம் அவன் மன அமைதியை பெறுகிறான் மெய் அறிவையும் பெறுகிறான் ஆகவே சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு சொன்னா சத்தியவானேவ ஜெயத்தின்னு ஆதிசங்கரர் விளக்கம் சொல்லி இருக்கிறார் ஆஹ் சத்தியத்தை கடைபிடிக்கிறவன் வாழ்க்கையில எல்லா வகையான துன்பங்களிலிருந்தும் விடுபடுகிறான் துன்பங்களை வெற்றி கொள்கிறான் என்பது பொருள் ஆகவே சத்தியம் குணம் ரொம்ப முக்கியங்கிறத வேதம் சொல்லுகிறது சத்தியம்வதர இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு பலமுறை கீதையில அதை நாம படிச்சிருக்கோம் திரும்பவும் இங்க நினைவுபடுத்துகிறோம் சத்தியத்துக்கு விளக்கம் சொல்ற போது ஆதிசங்கரர் அன்பா பேசணும் பொய் கலக்காம பேசணும் உள்ளத சொல்லணும் ஆக அன்பாக பொய் கலக்காத உள்ளதை உள்ளவாறு சொல்லுகின்ற சொற்கள் பேச்சு அதுதான் சத்தியம் என்று விளக்கம் சொல்லி இருக்கிறார் அஹிம்சா சத்தியம் அக்ரோதா தியாக்திர பைசுனம்